வணக்கம் நச்சினையின் ஆயிரத்தி எண்பத்தி எட்டாவது செய்தி சேவை மே பதினைந்து இரண்டாயிரத்தி பதினெட்டு வைகாசி மாதம் முதல் நாள் செவ்வாய்க்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் மயிலாடுதுறை காயத்ரி தமிழக செய்திகள் காவிரி நீர் ஓடும் பகுதிகளில் அணைகள் எல்லாம் அந்தந்த மாநிலங்களின் கட்டுப்பாட்டிலேயே இருக்கும் என்று மத்திய அரசு சமர்ப்பித்த காவிரி மேலாண்மை செயல் திட்டத்தில் கூறப்பட்டுள்ளது காவிரி வரைவு திட்டம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் பதினாறாம் தேதி தமிழக அரசின் கருத்து தெரிவிக்கப்படும் என்று அமைச்சர் சி வி சண்முகம் கூறியுள்ளார் சீர்காழி அருகே மீனவர்கள் வீசிய வலையில் பத்து கஞ்சா கோட்டைகள் சிக்கியது கண்டுபிடிக்கப்பட்டது வரும் பதினேழாம் தேதி திமுக செயல் தலைவர் மு ஸ்டாலின் தலைமையில் அனைத்து கட்சிக் கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் ஆயிரத்து முன்னூறு டாஸ்மாக் கடைகளை மூட சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதற்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது அரபிக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு உருவாகியுள்ளதால் இரண்டு நாட்களில் தமிழகத்திற்கு மழை பெய்யும் என்றும் அதனால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் அறிவிப்பு வெளியாகியுள்ளது கேரளாவிலிருந்து தமிழகத்திற்கு செங்கோட்டை ராஜபாளையம் வழியாக புதிய ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது இந்திய செய்திகள் பீகார் மாநிலம் ஹஜ்பூர் பகுதியில் யூனியன் வங்கியின் கிளை இயங்கி வருகிறது வார தொடர்ந்து இவ்வழக்கம் பணி துவங்கிய நிலையில் துப்பாக்கிகளுடன் வங்கிகளுக்குள் நுழைந்த கொள்ளையர்கள் சுமார் இருபது லட்சம் பணத்தை கொள்ளையெடுத்துச் சென்றனர் மத்திய பாஜக அரசு பதவியேற்றது முதல் விளம்பரங்களுக்காக ரூபாய் நான்காயிரத்து கோடி செலவு செய்துள்ளது தகவல் அறியின் உரிமைச் சட்டத்தின் அடிப்படையில் தெரிய பாகிஸ்தானில் பயிற்சி பெற்று மும்பை திரும்பிய பயங்கரவாதி பல்வேறு சதித்திட்டம் நடத்த திட்டமிட்டிருந்த நிலையில் மகாராஷ்டிர காவல்துறையின் உதவியுடன் அதிரடியாக கைது செய்யப்பட்டான் ஜம்முவின் கதுவா மாவட்டத்தில் உள்ள சர்வதேச எல்லையில் பயங்கரவாதிகள் நடமாட்டம் இருப்பதாக சந்தேகம் எழுந்துள்ளது இதையடுத்து ஜம்மு பகுதியில் உச்சக்கட்ட உஷார் நிலை வடமாநிலங்களில் வீசிய புழுதி புயலுக்கு இதுவரை ஐம்பத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த வருடத்தின் மிகப்பெரிய அரசியல் போராக வர்ணிக்கப்பட்ட கர்நாடக சட்டசபை தேர்தல் இரண்டாயிரத்தி பதினெட்டு முடிவுகள் வெளியாகின்றன ஏற்கணவே மிக கடுமையாக வெயில் கொளுத்தி வரும் நிலையில் தெலுங்கானா மாநிலத்துக்கு இந்திய வானிலை ஆய்வு எச்சரிக்கை விடுத்திருப்பது அம்மாநில மக்களை கலக்கத்தில் ஆழ்த்தியுள்ளது பிரிவினர் மற்றும் ஜார்கன் காவல்துறையினர் கூட்டாக இணைந்து 482 ஜெலட்டின் குச்சிகள் எண்பத்தி ஒன்பது டிடோனேட்டர்கள் மற்றும் கம்பிகள் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர் அயர்லாந்து செய்திகள் முதல் முறையாக உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட விமானம் தாங்கி போர் கப்பல் சோதனையை சீனா தொடங்கியது புதிய இந்திய தூதராக நியமிக்கப்பட்டுள்ளார் சிங்கப்பூரில் தமிழ் ஆட்சி மொழியாக தொடரும் என அமைச்சர் ஈஸ்வரன் அறிவித்துள்ளார் துபாயில் பதினைந்து மாடு குடியிருப்பு கட்டிடத்தில் தீ விபத்து தீயில் சிக்கிய அனைவரும் பத்திரமாக மீட்கப்பட்டனர் அனைத்து நாடுகளும் உஷாராக இருக்க வேண்டும் என்று உலக சுகாதார நிறுவனமும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது நேபாளத்துக்கு வருகை தந்ததற்காக பிரதமர் நரேந்திர மோடிக்கு அந்நாட்டு பிரதமர் கே சர்மா ஒளி நன்றி தெரிவித்தார் கண்மணி ஒயிட் டென்ஷன் ஒரே ஸ்கூல்ல ஒன்னா படிச்சோம் இனிமேல் நாலு பேரு காலேஜ் இனிமே ஒரே கேம்பஸ்ல ஒன்னா தான் படிக்க போறோம் ஐ லவ் ஃபேஷன் டெக்னாலஜி யூ லைக் டெக்னாலஜி பர்ஸ்ட் ராங்க் பாவனாக்கு மெடிக்கல் ஆனந்த்க்கு பிஎஸ் சி அக்ரி தனலட்சுமி சீனிவாசன் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸ்ல மெடிக்கல் இன்ஜினியரிங் எக்ரி ஆட்ஸ் அண்ட் சயின்ஸ் பாலிடெக்னிக் நர்சிங் பார்மசி பி எட் பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர்ஸ் ட்ரைனிங் எல்லாமே ஒரே இடத்துல இருக்கு இருபது கல்லூரிகள் முப்பதாயிரம் மாணவர்கள் அட்வான்ஸ்ட் கோர்சஸ் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் குரூப் ஆஃப் பெரம்பலூர் திருச்சி மற்றும் சென்னை ஏப்ரல் பதினெட்டு முதல் அட்மிஷன் நடைபெறுகிறது வணிகச் செய்திகள் அமெரிக்க டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு பனிரெண்டு காசுகள் உயர்ந்து ரூபாய் அறுபத்தி காசுகளாக உள்ளது இந்திய ரயில்வே துறை அறுபத்தி எட்டு ரயில் நிலையங்களை சீரமைக்க ரூபாய் ஐயாயிரம் கோடி முதலீடு செய்ய உள்ளதாக சமீபத்தில் அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பொது தேர்தலுக்கு முன்னதாக இவற்றை செயல்படுத்த திட்டமிட்டுள்ளது சொகுசு கார் தயாரிப்பில் உள்ள அளவில் பிரபலமாக விளங்கும் பிரிட்டனில் நிறுவனம் தனது பதினான்கு ஆண்டுகால வரலாற்றில் முதல் முறையாக களமிறங்குள்ளது கார் தயாரிப்பில் முன்னணியில் உள்ள மாருதி சுசுக்கி நிறுவனம் தற்போது வாகனங்களில் பயன்படுத்தும் உயவு எண்ணெய் எனப்படும் லுப்ரி கண்ட் தயாரிப்பில் இறங்கியுள்ளது குரூயிஸ் மோட்டார் சைக்கிள் தயாரிப்பில் முன்னணியில் உள்ள ட்ரயம் நிறுவனம் புதிய மாடலான டைகர் ஆயிரத்தி இருநூறு சைக்கிள் இந்திய சந்தையில் அறிமுகப்படுத்தியுள்ளது பதினேழு லட்சமாகும் நடப்பு சாம்பியனான இங்கிலாந்து வீரர் லீவிஸ் ஹாமில்டன் ஒரு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் இருபத்தி ஒன்பது புள்ளி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு இலக்கை எட்டி வெற்றி பெற்றதுடன் அதற்குரிய இருபத்தி புள்ளிகளை தட்டிச் சென்றார் தென்கொரியாவில் நடைபெறும் ஐந்தாவது மகளிர் ஆசிய சாம்பியன் ஹாக்கி தொடரின் தொடக்க லீக் ஆட்டத்தில் இந்திய அணி நாலு என்ற கோல் கணக்கில் ஜப்பான் அணியை அபாரமாக வென்றது மார்ஜிட் ஓபன் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் பிரிவில் செக் நாட்டின் பெட்ரா விட்டோவா மூன்றாவது முறையாக சாம்பியன் பட்டம் வென்றார் அமெரிக்காவின் லாக் ஐலாண்டில் நடைபெற்ற பி ஓபன் ார் கூடைப்பந்து சாம்பியன் போட்டி இறுதி சுற்றுக்கு கேரள மகளிர் ராஜஸ்தான் ஆடவர் அணிகள் தகுதி பெற்றுள்ளனர் திரைச்செய்திகள் கடந்த மே தேதி முதல் பாகுபலி இரண்டாம் படம் சீனாவில் திரையிடப்பட்டது அந்த வகையில் இதுவரை பத்து மில்லியனை கடந்து வசூலித்துக் கொண்டிருக்கிறது அதர்வா அறிமுகமான பானா காத்தாடி படத்தை இயக்கிய பத்ரி வெங்கடேஷ் எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு இயக்கியிருக்கும் படம் சமபோத ஆகாதே அதர்வா தயாரித்து நடித்திருக்கிறார் தமிழ் சினிமாவில் தற்பொழுது வாழ்க்கை வரலாறு படங்கள் அதிகமாக உருவாகி வருகின்றன அந்த வகையில் மறைந்த நடிகை ஸ்ரீதேவின் வாழ்க்கை வரலாறு படத்தில் நடிக்க நடிகை தமணா விருப்பம் தெரிவித்துள்ளார் கார்த்தி நடித்துள்ள கடைக்குட்டி சிங்கம் படத்தின் தொலைக்காட்சி உரிமையை விஜய் டிவி வாங்கியுள்ளது இத்துடன் நச்சினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன தினபொருத்துளி பொது அறிவு குவியல் அறிவோம் அஞ்சல் தலை கதை சொல்லும் நீதி இதுபோல் பல தனமான நிகழ்ச்சிகளை செவிமடுக்க டபுள்யூ டபிள்யூ இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்